ஒன்பது அப்பாதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்தில் புறப்பட்டு இரண்டு ரகாத்துகள் துந்தனர் அதற்கு முன்பும் பின்பும் எதையும் அவர்கள் தொடவில்லை அவர்களுடன் பிலாலும் சென்றனர்